அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நன்மை பற்றியும் தீமை பற்றியும் நபி அணிஹி வசல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன் நல்லது என்பது நற்குணம் தான் தீமை என்பது உம் முள்ளத்தை உறுத்துவதும் மக்கள் அதை பார்த்து விடுவதை நீ வெறுப்பதுமாகும் என்று நபிசல்லாக அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஐந்து ஐந்து மூன்று